அவர்களை சைத்தான் சூழ்ந்து கொள்ளாமல் இருப்பதில்லை எனவே ஜமாத்தை பேணிக் கொள்ளுங்கள் ஏனெனில் பிரிந்து தூரமாக இருக்கும் ஆட்டை ஓனாய் பிடித்து சாப்பிடும் என்று நபி சல்லும் அணி அவர்கள் கூறினார்கள் ஐந்து நான்கு ஏழு